அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பெரும் கொழுத்த குண்டான ஒரு மனிதர் வருவார் அவர் கெட்டவர் என்பதால் அல்லாஹுவிடம் கொசு இறக்கை அளவுக்கு கூட மதிப்பு இருக்காது என்று நபி சல்லு அலிஹி வசல்ல அவர்கள் கூறினார்கள் நான்கு ஏழு இரண்டு ஒன்பது முஸ்லிம் இரண்டு ஏழு எட்டு